السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنحتذي الأولى أن حدان الله وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله صلى الله على حبيبنا وشفينًا مولانا محمد النبي الاميه وعلى اله وصحبه وسلم اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم افمن كان مؤمنا كمن كان فاسقا لا يستوون وقال تعالى قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون ார்களே அன்பு சகோதரர்களே பெரியார்களே அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் மிக பொறுமதியான ஒரு தீனை மார்க்கத்தை தந்திருக்கிறான் இந்த தீன இந்த அல்லாஹில் இஸ்லாம் அல்லாஹ் சுஹான இந்த தீனை அல்லாஹ் நமக்கு தெரிவு செய்திருக்கிறான் இது அல்லாஹுடைய ஒரு தனிப்பெரும் அருள் பாக்கியம் அல்லா நமக்கு இந்த பாக்கியத்தை தந்ததற்கு நாம் அல்லாவுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் இரண்டாவதாக இறுதி தூதர் செய்யதுல் கவுனின் தாஜுல் மதீனா முகமது முஸ்தபா சல்லுல்லா அலைய் வசல்லம் அவர்களை அல்லா இறுதி நபியாக தெரிவு செய்தார் அவர்கள் வெறுமனே ஒரு குலம் கோத்திரம் ஒரு சமூகத்துக்கு மாத்திரம் அனுப்பட்டவர்கள் அல்ல மாறாக உலகில் வாழக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் கருணை உள்ளவர்களாக அன்புள்ளவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் பௌத்தர்கள் இந்துக்கள் முஸ்லிகின்கள் மஜூசிகள் என்று சமூகத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ எல்லோரும் மீதும் அவர்கள் கருணை உள்ளம் உள்ளவர்களாக இருந்தார்கள் இதனாலதான் அல்லாஹுத்தாலா ஒமா அருசல்ல குறிப்பிடுகிறார் அவர்கள் வெறுவனே ஒரு சமூகத்துக்காக ஒரு குலத்துக்காக ஒரு கோத்திரத்துக்காக மட்டும் அனுப்பவர்கள் அல்ல முழு சமூகத்துக்கும் அவர்கள் அனுப்பட்டவர்கள் மனிதர்களுக்காக அல்லாத்தலா அவர்களை தெரிவு செய்திருக்கிறார் கண்ணிவான சகோதரர்களை பெரியார்களே நவியவர்கள் ஆலத்தாருக்கு ரஹமத்தாக நவியவர்கள் அல்லா தாலா அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைய மிக சிறப்பம்சம் உள்ளதாக அவர்கள் உலகத்தில் எல்லாராலும் பின்பற்ற முடியுமான எல்லா மனிதர்களாலும் எல்லா காலத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் பின்பற்ற முடியுமான ஒரு நபியாக தான் அல்லாஹு தாலா அவர்களை தெரிவு செய்திருக்கிறார் உள்ளத்தாலும் பரிசுத்தமானவர்கள் ஹிஜரத்துக்கு அவர்களுடைய சிறு வயதிலும் மேராஜ் அவர்களுடைய பயணத்துக்கு முன்பும் நபித்துவம் கிடைப்பதற்கு முன்பும் அவர்களுடைய நெஞ்சை புலந்து ஜிப்ரேல் அலிசலாம் எப்படி சுத்தப்படுத்தினார்கள் தங்க தட்டை வைத்து என்பது சஹில் புகாரியுடைய ஹதீஸ் படிக்கலாம் நபிசல்லாஹிவர் செல்லும் தன்னுடைய அஹ்லாக் நற்பண்புகளால் மிக சிறப்பானவர்களாக வெளி தோற்றத்தையும் அல்லாஹு அவர்களை மிக அழகான தெளிவான ஒரு நபி அல்லாஹாலி இருக்கிறார் பணிவை அவர்களிடத்தில் படிக்கலாம் அன்பை அவர்களிடத்தில் படிக்கலாம் குடுக்கல் வாங்கலை அவர்களிடத்தில் படிக்கலாம் வணக்க வழிபாடுகளை அவர்களை படிக்கலாம் மனிதன் மனிதர்கள் எப்படி மதிக்கணும் என்பதை அவர்களிடத்தில் படிக்கலாம் அந்நிய மதத்தவர்களை எப்படி நடத்த வேண்டும் என்பதை படிக்கலாம் கேமத்து வரைக்கும் வரக்கூடிய அனைத்து மக்களுடைய அனைத்து விஷயங்களையும் ஒரு மிக நமூனாவாக ஒரு முன்மாதிரியாக அவர்கள் வாழ்ந்து காட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள் கன்யவானே அல்லா உலகத்துக்கு இறுதி தூதராக ரஹ்மத்தாக தெரிவு செய்த நபி அவர்கள் 23 மூணு வருட நபித்துவத்தை பெற்று மக்காவுடைய 13 வருடங்களுக்கு பிறகு மதீனாவுடைய அந்த பத்து வருட காலத்தில் ஒரு பாரிய முயற்சியின் ஊடாக நபி சொல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் தன்னுடைய அந்த பயணத்தை முன்னெடுத்து சென்றார்கள் அந்த பயணம் அது உலகத்துக்கு ஒரு முன்மாதிரியான பயணம் இன்று உலகத்தில் வாழக்கூடிய நூத்தி தொன்னூறு அல்லது இருநூறு நாடுகளில் வசிக்கக்கூடிய யார் எடுத்துக்கொண்டாலும் எந்த மொழி எந்த பாஷ எந்த நிறம் என்ன ஆற்றல் என்ன திறமை எல்லோருக்கும் நபியோர்களுடைய வாழ்க்கையில் படிப்பினையும் அந்த வாழ்க்கையை முன்னெடுத்து போகக்கூடிய விஷயத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவராக இருக்கிறார்கள் நாம் எல்லாரும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹு தாலா அப்படியான ஒரு உம்மத்தை உருவாக்கி அதில் நாங்களும் ஒரு அங்கத்தவராக சேர்ந்திருக்கிறோம் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் கண்ணால் எப்படி பார்க்க வேண்டும் காலால் எப்படி நடக்க வேண்டும் கையால் எதை செய்ய வேண்டும் செய்யக்கூடாது மனிதன் எதை சாப்பிட வேண்டும் எதை சாப்பிடக்கூடாது எந்த முறையில் மனிதன் ஒருவனோடு பேச வேண்டும் அணுக வேண்டும் ஒரு மனிதனுடைய அனைத்து அம்சங்களையும் அனைத்து உடல் உறுப்புகளில் வெளியாகக்கூடிய செயல்களையும் அவர்கள் முன்வை இருக்கிறார்கள் உருவாக்குவதற்கு அல்லாஹு தாலா மதீனா பூமியை அல்லாஹ் தெரிவு செய்தார் நபி அவர்கள் இரண்டு பிரதானமான மசித்களை காட்டினார்கள் மஸ்ஜி குபா நபி சொல்லி அவர்கள் மஸ்ஜி மஸ்ஜி குபாவுக்கும் மஸ்ஜி நபவிக்கும் இதில் இது தக்வாவுடைய அடிப்படையில் கட்டப்பட்ட மஸ்ஜித் என்று அல்லா இதை வர்ணித்திருக்கிறார் அங்குதான் ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புகிறார்கள் மதீன பூமி அது ஒரு ஆரம்ப கட்டத்தில் முஸ்லிம்கள் ஒரு சிறுபான்மை மக்களாக தான் இருந்தார்கள் எண்ணிக்கையில் மிக குறைவாக அவர்கள் மிக குறைவாக தான் இருந்தார்கள் நபிசல்லமா ஒளிவர் செல்லும் அவர்களுடைய அன்பு அவர்களுடைய விசாலமான பார்வை அவர்களுடைய தூர் அவர்கள் கட்டி ஒரு சமூகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அந்த மசிதை மையப்படுத்தி ஒரு சமூகத்தை எப்படி கட்டி எழுப்புவது என்பதை நவியவர்கள் ஒரு முன்மாதிரியாக எடுத்து காட்டினார்கள் ஒரு மஸ்ஜிதில் மனிதர்களுடைய கஷ்ட நஷ்டங்களில் எப்படி பங்கெடுப்பது என்பது அங்கு கற்றுக் மஜிதல எப்படி மார்க்க விஷயங்களை உலமாக்கல் என்று கற்றுக் போல மஸ்ஜிதுல எப்படி மார்க்க விஷயங்களை நாம் படித்துக் என்பது அங்கு ஒரு பிரதானமான அம்சமாக இருந்திருக்கிறது அதே நேரத்தில் மஸ்ஜிதுல இபாதத்திலையும் சிக்கரிலேயும் குரானுடைய திலாபத்திலையும் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் உலகத்துக்கு இந்த தூதை சுமந்து செல்வதற்கு அங்கு அல்லாவுடைய அந்தவர்கள் தூதர்களை சஹாமாக்களை இந்த தூதை உலகத்தில் நாலாபுரத்திலும் எடுத்து செல்வதற்கு அந்த மசிதில் தான் தயாரித்தார்கள் மசித் என்பது கட்டிடத்தில் மிக சிறியதாக இருந்தாலும் அங்கு மதீனாவுடைய மஸ்ஜிதை எடுத்துக்கொண்டீங்க சொன்னா ஒன்பது ஹிஜரி வரைக்கும் அங்கு விலக்கேற்றப்படவில்லை ஒரு சாதாரண வடிவத்தில் தான் அந்த மசி இருந்தது மழை பெய்ந்தால் அந்த சவதியாகிவிடும் சமீப காலங்களில் இந்த கோவிடு காலத்தில் நாங்கள் எங்க ஊர்களில் மசிதர்களில் அனௌன்ஸ் பண்ணினோம் அந்த நபியுடைய ஹதீஸை உலகத்தில எல்லா மஸிதுகளையும் அதை நடமுகப்படுத்தினார்கள் உங்களுடைய வீடுகளில் தொலைவேண்டிய ஒரு நிர்பந்தம் வரக்கூடிய நேரத்தில் அந்த ஹதீசை ஞாபகப்படுத்தினோம் கண்ணியவானோக்களே அந்த அளவுக்கு சவதியாக கஷ்டமாக அந்த மஸ்ஜிதுகள் அமைந்திருந்தது சஜிதாவுக்கு வந்தா தலை அப்படி நலஞ்சி அவர்கள் தலையை வைக்க முடியாத நிலைமை உருவாகக்கூடியதாக இருந்தது ஆனால் அங்கு தயாரிக்கப்படக்கூடியவர்கள் அவர்கள் ரிஜால்களாக அல்லாஹுடைய நேசர்களாக வலிகளாக அவளியாக்கல் என்று நாம் இன்று வர்ணிக்கக்கூடிய அல்லாஹுடைய நேசர்கள் அங்கு தயாரிக்கப்பட்டார்கள் அவர்கள் ஒவ்வொரு மனிதரும் அல்லாவுக்கு நெருக்கமானவர்களாக இருந்தார்கள் அவர்கள் அஞ்சு விஷயத்தில் ஈடுபட்டார்கள் குரான் இமாரத்துல் மசாஜித் அல் அமருபில் முன்கர் இவை இமாம் அவர்கள் தொகுத்து தந்திருக்கும் ஒரு மாபெரும் சொத்துதான் அவர்கள் சொல்கிறார்கள் சஹாபாக்கில் விக்கரில் ஈடுபட்டார்கள் நல்ல சாலையான மக்கள் சூஃபியாக்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் மக்கள் அல்லாவின் பக்கம் நெருக்குவதற்காக பயன்படுத்துவதுதான் விக்கராக இருக்கிறது எப்படி நாலு இமாம்கள் இமாம் அபு ஹனீபா இமாம் மாலிக் இமாம் ஷாபி இமாம் அஹமது பின் ஹம்பல் తలేసంద ఇమాములగి ఉన్నురుకరగ్లో అదై ఎల్ముడియ అంద సిక్కుడియ హదీసుడియ అంద ఖురానుడియ వెలకతై అలహా మున్వైకకూడివర్గలా ఉందురుకరగలు అదైదాన్ ఇమామున షాఫీ రహిమullah అవర్గలు చెల్గురార్గలు కుల్లల్ ఉలూమి సిర్ల్ ఖురాన్ ముష్గిలత ఇన్ అల్ హదీసు వల్ ఫఖా ఫి దినల్ అల్ ఇల్ము మకానా ఫీహ కాలా హదసనా మా సవాదక వసబ్స్ అల్ షయాతిని குரானும்தீசும்ப்கள் இமாம்கள் இதே போன்று சூஃபியாக்கள் காதரியா நக்ஷபந்தியா ஷாசிலியா அளவியா போன்ற இந்த சுஹரவர்தியா இவைகள்ல சேர்ந்த அந்த இமாம்களும் நல்லடையார்களும் இந்த பணியை மக்களை அல்லாஹுடைய ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய்களுக்கு எல்லாம் குரான் சொல்லக்கூடிய இந்த அடைய முடியும் குரான் முத்தை வழிபடக்கூடிய ஒவ்வொருவரும் ஜிகர் செய்யக்கூடியவராக தான் இருக்கிறார் என்பதாக வந்திருக்கிறது அதனால ஜிகிர ஈடுபட வேண்டும் இறுதி தூதர் சல்லாஹெல்லும் அவர்கள் மீது செலவாத் சொல்வதே அது எங்களுடைய ஒரு இரவு பகலுடைய ஒரு அமலாக மாற வேண்டும் இந்த செலவாத்தை அதிகமாக கால மாலையில ஒரு மனிதன் ஓதி வருவதற்கே உள்ள அமைதியும் ஒரு சமாதானம் நிம்மதியும் கிடைக்கும் அதே நேரத்தில் ஒவ்வொரு மனிதனும் ஈடுபட வேண்டும் மேல சோதரனை அல்லாவிடத்தில செய்து கொண்டு இருக்க வேண்டும் அல்லாக்கு விருப்பமானதான் கிடைக்கக்கூடிய பல பலன்கள் லாபங்களை பத்தி சொல்கிறான் பொதுவாக பஜார்ல இருக்கிறோம் இது கொல்லம்பூருடைய ஒரு ஒரு வியாபார ஹப் இந்த இடத்தில் இருக்கும் பொழுது பணத்தை கொடுத்து பணத்தை எடுக்கிறது பொருளை கொடுத்து பொருள் எடுக்கிறது என்பதே எல்லாருக்கும் தெரியும் இதை கொண்டு லாபம் கிடைக்கிறது தெரியும் ஆனால் அல்லாவுடைய குரானுடைய திலாபத்தில் மனிதன் மஸ்ஜிதோடு இணைஞ்சு இருக்கிறதுல இருக்கிற அந்த பலன்களை அதனுடைய லாபத்தை அதனுடைய பெனிபிட்ஸை மனிதன் தெரிஞ்சு கொண்டான் என்று நிச்சயமாக அதை விட்டு நீங்க மாட்டான் மஸ்ஜித் என்பது அது மனிதனை ஒரு சிறந்த மனிதனாக மாற்றி அவன் மச்சிதை அடிப்படையாக வைத்து ஒரு சமூகத்தில் அவன் கட்டெழுப்பப்படும் பொழுதே அவன் எல்லோருக்கும் நலவு செய்யக்கூடிய மனிதனாக வாழ்வான் மீசாக்கு மதீனாவை படித்து பார்க்க வேண்டும் மீசாக்கு ஒரு கன்ஸ்டிடியூஷன் நபியவர்கள் மதீனா உருவாக்கினார்கள் அந்த கன்ஸ்டிடியூஷன் என்னத்துக்கு உருவாக்கினார் சொன்னா ஒரு சிறந்த முன்மாதிரியான மதீனா பூமியாக அதுல பல மதத்தை சேர்ந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லிகின்களும் சேர்ந்து வாழ முடியும் என்ற ஒரு கன்ஸ்டியூஷனை மீசாக்கும் அதிக சொல்லப்படும் தாரேக்குடைய கிரந்தங்களில் இதை பதிவு செய்திருக்கிறார்கள் அதை நபை அவர்கள் முன்வைத்தார்கள் ஆனால் இந்த முஸ்லிகின்கள் அந்த யூதர்கள் செய்த அநியாயம் அட்டகாசத்தின் காரணத்தினால் அது நீதிக்க முடியாமல் போய்விட்டது இல்லா உலகத்திலும் மிக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு முன்மாதிரியான அது கருதப்படுகிறது எங்களுடைய நாட்டில் இலங்கையை சேர்ந்த ஒரு அந்நிய மதத்தை சேர்ந்த தொண்ணூறு வருடம் வரைக்கும் வாழ்ந்து உலகத்துடைய இன்டர்நேஷனல் கோர்ட்டுடைய வைஸ் அவர் ஜட்ஜாக இருந்து இலங்கையுடைய சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜாக இருந்தவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் அது ஆங்கிலத்தில் இஸ்லாமிக் ஜுடிஸ்புடன் அண்ட் இன்டர்நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ் அதுக்கு ஷேல் அசர் அவர்கள் முன்னுரை கொடுத்திருக்கிறார்கள் பெரும் பெரும் இந்தியாவை சேர்ந்த அவர்கள் அவருக்கு முன்னுரை கொடுத்திருக்கிறார்கள் அந்த புத்தகத்தில் அவர் இஸ்லாத்தை பற்றி எழுதிருக்கிறார் அவர் ஒரு முஸ்லிம் அல்ல அந்நியர் ஆனால் அந்த புத்தகம் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும் அது தமிழிலும் சிங்களத்திலும் அது ஆங்கிலத்தில்தான் எழுதினார் தங்களிலும் சிங்களத்திலும் அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது அவர் இஸ்லாத்தை பற்றி பேசுகிறார் நபி சொல்லாஹூ அலி வல்லம் அவர்களுடைய பற்றி பேசுகிறார் அல்லாஹு தாலா இஸ்லாத்துக்கு ஹதீஸ் கலை படிச்சு தந்தால் என்னுடைய அந்த சங்கிலி தொடரில் நான் முப்பத்தி எட்டாவது ஒருவனாக இருக்கிறேன் ரசூசல்லு அலையுவசல்லம் அவர்கள் வரைக்கும் போய் சேரும் பொழுது அல்லாஹு தாலா குரானுடைய அந்த திலாபத்துக்கும் அந்த குர்ராளுடைய ஹதீசுடைய சில்சிலாவையும் சில்சிலாவையும் அல்லா ரபுல் நமக்கு இந்த பணி ஒரு பாரிய விஷயமாக அமைந்திருக்கிறது அதனால் கண்ணியமானவர்களே செல்லும் மஸ்சி பேஸ் பண்ணி ஒரு சமூகத்தை அழகாக கட்டி அனுப்பினார்கள் அவர் செல்லும் messenger for the entire mankind was sallallahu alaihi wasallam was selected not only for one community one country he was selected for entire mankind allah subhanahu wa ta'ala selected him with all the blessings allah ta'ala gave him all the great qualities quran is reminding our beloved rasul sallallahu alaihi wasallam with various aspects his target was how to build a community based on qualities the enemies who used to come and meet our beloved rasul allah <laughs> sallallahu so alaihi wasallam sumamah ibn usal is in Sahil bukhari, a resident of sahl bukhari an muslim he used to tease rasul allah <laughs> sallallahu alaihi wasallam but when he was arrested kept in the mosque madina and he was tied in the pillar subhanallah after being in the environment of masjid he said i was hate i was hating you muhammad i was hating medina i was hating islam but after being in your environment after three days i have changed i have changed i love you more than anyone your face is so lightning for me medina is a great city islam is a wonderful religion a person enemy on his slam who was tiving madina and he was there for 3 days how he was treated subhanallah respect to the illusion brothers my topic today the scholar was asking what you are going to speak i said my topic will be our beloved rasul allah sallallahu alaihi wasallam how he created the community that is masjid based community in time of sallallahu alaihi wasallam with his convenience the sahaba was surrounded him imam ghazali rahimahullah has mentioned in his great book that five qualities of sahaba and tabi'in they were involved in zikrullah kana shughlu as-sahabati wat-tabi'in fi khamsati ashya zikrullah remembrance of allah and tilawatul Al quran and imaratul masajid where when they went they build mosques Subhanallah They, it, it doesn't take long time One sahabi He came to Rasulullah Sallallahu Alaihi Wasallam And he asked few questions Rasulullah Sallallahu Alaihi Wasallam Naam, naam, naam La azidu ala hadha wala anqus I will never increase anything and decrease As I listen I will go and convey the message He went Rasulullah Sallallahu Alaihi Wasallam said In sadaqa dakhal al-jannah If he is a truthful person he will enter Jannah he went after going there he started subhanallah he invited all the people the community people the villagers everybody surrounded him he gave i have seen a wonderful person in medina his message is this he gave the oneness of allah the finality of prophethood he spoke on various aspects subhanallah entire the villagers embrace islam and they build a small mosque and he gave azan started praying that is what imam imam ghazali rahimahullah says imaratul masajid al-amr bil ma'ruf wa nahy al-munkar by enjoying towards good forbidding from bad these are the qualities sahaba tabe'in the the awliya the great pious people they were involved gani man urkile sallallahu alaihi wasallam அவர்கள் ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புவதற்காக வேண்டி மிகப்பாடு பட்டிருக்கிறார்கள் எப்படிப்பட்ட விரோதிகள் அவர்கள் மதீனாவுடைய சூழல் வரும் பொழுது உமர் வருகிறார் நபையை கொலை செய்வதற்கு எங்கு அவர் திட்டம் தீட்டுகிறார் அவர் திட்டம் தீட்டுகிறார் என்பதை நான் நபியை கொண்டு வருவேன் என்று சொல்கிறார் அவர் மதீனா உள்ளுக்கு நுழையும் இப்படி பிடித்தார்கள் உமர் குறை குறைசிகளுடைய வாண்டு அழைத்துக் கொண்டு வந்தார்கள் விட்டுவிடுமர் அவரை ஒன்று செய்ய வேண்டாம் பேச ஆரம்பித்தார்கள் சில வசனங்கள் சில வார்த்தைகள் சில அணுகுமுறைகள் சுகானுடைய பார்வை கருணை அன்பு நேசம் அவர்கள் கட்டி எழுப்பிய சமூகம் அது எப்படிப்பட்ட சமூகம் மேலான சோதர்களே எதையும் யாரும் எதையும் பயப்படாமல் எதையும் அவர்கள் துணிச்சலாக செய்யக்கூடிய ஒரு சமூகத்தை சொல்லால் சில மக்கள் கட்டி எழுப்பினார்கள் மிக அந்த சில வார்த்தைகள் பேசும்டமாறி சொன்ன மார்க்கம் உன்னுடைய மார்க்கும் வெறுப்பான பூமி மதியம் இதை பதிவு செய்திருக்கிறார்கள் கட்டி வைத்தார்கள் விரோதிகள் கட்டி வைக்கும் இடம் சிறைச்சாலை மோசமாக தவறான வார்த்தைகளால் எப்பொழுதுமே பேசிக்கொண்டிருப்பார் அவரை மிக கவர்ந்தார்கள் கவர்ந்தார்கள் இதை கொண்டு பண்பை கொண்டு அன்பை கொண்டு கருணை கொண்டு அஹ்லாக் என்பதை சவுதியை சேர்ந்த இமாம் அவர்கள் சாலிஹல் ஹுமேத் அவர்களுடைய தலைமையில் ஐம்பது பெரும் உலமாக்கல் உலகத்தில் தெரிவு செய்யப்பட்டு ஒரு கிறந்த எழுதி இருக்கிறார்கள் அது பதினாறு பாகத்தில் வந்திருக்கிறது نظرت في مكارم اخلاق رسوله اخلاق انك لعلا خلق عظيم அதுக்குதரத்துபியுடையின்பது மட்டும்தான் அதுல பேசப்பட்டிருக்கிறது பதினாறு பாகத்துல நபியுடைய அகலாக்கை மட்டும் அதுல சித்தரித்து பேச என்று சொன்னால் அந்த அகலாக் தான் மேலான மதீனா பூமியில் ஒரு யூதனுடைய பணம் போகும் பொழுது எலும்பு நிற்கிறீர்களே அரசா என்று அதோடு அழிவதல்லானவர்கள் கேட்பதை மாகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள் நர்சன் இது ஒரு ஆத்மா அல்லவா ஆனால் உயிரில்லையா பறித்து போகிறதே இதை மதி இன்றைய உலகத்தில் இஸ்லாத்தை பற்றி பேசக்கூடியவர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை பரிமாறும் பொழுது அதை பேசும் பொழுது அவர்கள் திகைச்சு போகிறார்கள் இப்படியான ஒரு மார்க்கமா இப்படியான ஒரு தீனா இதை பற்றி நாம் தவறாக இல்லையா விளங்கியிருக்கிறோம் இஸ்லாமோபியா இஸ் நாட் நியூ டு தி வேர்ல்ட் அதே அன்று ரவியுடைய காலத்திலிருந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டதால் அதுல பேருமாறு இருக்குது இஸ்லாமோபியா என்பது என்னென்ன வார்த்தைகளை அவர்கள் வர்ணார்கள் அவர்கள் மிக மோசமான வார்த்தைகளை சுமாதி மூணு நாளைக்கு அந்த கைதியாக மசிதல வைக்கப்பட்டவர் சொல்கிறார் உலகத்தில் அழகான முகமாக இருந்தால் உங்களுடைய முகம்தான் அதனால் மார்க்கமாக இருந்தால் அது உங்களுடைய மார்க்கம் தான் ஒரு நல்ல பூமியாக இருந்தால் அது மதியத்து பூமி தான் சொல்கிறார் கன்னியமார்களே எங்களுடைய மஸ்ஜிதுகளை அல்லாரு இந்த மச்சிதை கட்டி எழுப்பிய அந்த எங்களுடைய நல்லடியார்களுக்கு அல்லாவருடைய கவரை ஹாசிக்க செய்ய வேண்டும் எனக்கு இந்த மசித் முதல் முறை அல்ல எனக்கு நேற்று அழைப்பு தந்த நேரத்தில் நான் உடனே சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டேன் நான் இதுக்கு முறை பல விடுத்தும் பல வருடங்களுக்கு முதலிலிருந்து வந்திருக்கிறேன் எல்லோருக்கும் துவா செய்கிற இந்த ஒரு சென்டர்ல இப்படியான ஒரு மஸ்ஜிதை உருவாக்கி இதை நிறுவிக்கக்கூடியவர்கள் பாக்கியவான்கள் மஸ்ஜிதோடு நாங்கள் இணைக்கப்பட்டு விட்டோம் என்றா நாங்க தான் பாக்கியவான்கள் மஸ்ஜிதுக்கு ஊழியம் செய்யக்கூடிய ரெண்டு இமாம்கள் இந்தியாவில் இருந்து வந்து குடும்பத்தை விட்டு குழந்தைகளை விட்டு இங்கே வந்து உங்களுக்கு சேவை செய்வதற்காக வேண்டி பணி அவர்களோடு சேர்ந்து இருந்தே மார்க்கட்ட குரான தீன மஸ்ஜிதில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உலமாக்கல் இருக்கிறது வெறுமனை தொழிலு விட்டு அவர்கள் கொத்தமாக போறதுக்கு அல்ல உலமாக்கல் என்பது சமூகத்துடைய ஒளிகள் அவர்களை மதிக்க வேண்டும் அவர்களை மதிக்கென்பதைப்படி இவ்வளவு தியாகம் செய்து வந்திருக்க வந்திருக்கக்கூடியவர்களோட சேர்ந்திருக்கும் பொழுதே அவர்களிடத்தில் மார்க்கத்தை படிக்க வேண்டும் இன்றைய இடத்தில் ஒரு பழக்கம் இருக்குது மக்கா தீபுகள் நாங்கள் சிறு குழந்தைகளுக்கு மார்க்க மசிதில் கற்றுக் கொடுப்போம் சிறு குழந்தைக்கு மட்டுமல்ல எல்லாரும் படிக்க வேண்டும் உமர்றது எல்லாரும் அழிவது எல்லாரும் and and come to to to the mosque and learn how to deal, how deal do your transaction கம்ம டூ மோஸ்ட் லா டூ டீல் டிரான்செக்ஷன் உங்களுடைய வியாவாரத்தை வந்து படித்து மசிதம் படோ கேசா காரோ காரோ காலமா சீக்கணக்கு இல்லை ஓபத்தேன் அசமத்த அல்லம சாய்ப்பல வன் உமாஸ் ஸி யூ மம்பலி யூ தரிகா ூ ஐஃ த உம்மா only way you read our declaration in sri lanka we have taken a declaration unity within diversity unity veetrumai lotruvey veetrumai lotruvey kaalathil thevai sanmarka kadamai endra salaiyil we have come out with a book a, a novel a prize given book unity within diversity வேற்றுமையில் ஒற்றுமை மசிதில போதிக்கப்பட வேண்டும் மசிதல பாதுகாக்க வேண்டும் ஒவ்வொருவரும் இந்த தூதை சுமந்தவர்களாக பயணிக்க வேண்டும் என்பதை வேண்டிக் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்த அல்லாவுக்கு நான் நன்றி செலுத்தவராக உங்கள் அனைவர்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன் ஒல்ல அல்லா எம் அனைவர்களும் ஈமாலுடன் தக்வாவுடன் அல்லாஹம் ஒன்று சேர்ப்பாளர் وآخر دعوة الحمد لله حب العالمين. والسلام عليكم ورحمة الله.